நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான விளக்கங்கள் நற்றினையின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கனி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் லிட்டில் பட்லர்னு ஒரு அழகான நகரங்க அந்த நகரத்துல மேகநாதன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தம்பதியர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் அவங்களுக்கு ஒரே ஒரு செல்லமான பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணு பேரு முகிலரசிங்களா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த முகிலரிசைய பாத்துட்டு இருந்ததே அவளுடைய பாட்டி தான் கொஞ்ச நாள் நல்லா பாத்துக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் முகிலுடைய பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாதனால இறந்துடுறாங்க அதனால அதுக்கப்புறம் முகில பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால என்ன பண்றது யோசனையில இவங்க பக்கத்துல உள்ள பள்ளியில கொண்டு போய் சேர்க்க போறாங்க ஏன்னா மேகநாதனும் மீனாவும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால இவங்களால குழந்தைய பாத்துக்க முடியல அப்படிங்கறதுனால அருகில் உள்ள நர்சரி பள்ளி இருக்கிறதுனால அங்கயே இவளை சேர்த்து விட்டுட்டு திரும்ப வரும்போது கூட்டிட்டு வர்ற மாதிரி ஏற்பாடு செஞ்சிடறாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து மீனாவும் மேகநாதனும் போய் தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு வர போறாங்க அப்ப அந்த முகிலரசியோட டீச்சர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்கு அதனால நீங்க உங்க குழந்தைய போயி டாக்டர்ட்ட செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்களாம் இத கேட்ட மீனாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு எப்படி நீங்க என்னுடைய பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால நீங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி இல்லாததும் பொல்லாதையும் போட்டு விடுவீங்களா என்ன நியாயம் இது அப்படின்னு சொல்லி கோவத்துல கத்துறலாம் இதை கேட்ட அமைதியா டீச்சர் வந்து இவங்களுடைய மனநிலையை பிரிஞ்சுட்டு அமைதியாவே பதில் சொல்றாங்களாம் அப்புறம் தன்னுடைய மீனவடைய கணவன் வந்து மேகநாதன் சொல்ற சரி விடுமா நம்மளை விட நம்ம குழந்தை கூட அதிக நேரம் இருக்கிறது இந்த டீச்சர் அதனால நாம டாக்டர்கிட்ட போய் காமிப்போம் அவரு இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இவங்களை வந்து கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்களாம் போயிட்டு டாக்டரையும் பார்க்க போறாங்க பார்க்கும் போது குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கிறது உறுதியாகுது உறுதியான உடனே டாக்டர் வந்து சில அறிவுரைகள்லாம் சொல்லி இவங்க குழந்தையெல்லாம் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி சில அறிவுரைகள்லாம் சொல்றாராம் சொல்லி வீட்டுக்கு அனுப்புறாங்களாம் அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் மீனா வந்து தன்னுடைய வேலையை விட்டு நின்னுடுறா தன்னுடைய குழந்தைய பாத்துக்கிறதுக்காக அவலையை விட்டு நின்னுடுறா நின்னுட்டு இருக்கும்போது முகில வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா எந்த நேரத்துல என்ன பண்ணுவா அப்படின்றது அவளுக்கே தெரியாது திடீர்னு பார்த்தா அழுகுவா திடீர்னு பார்த்தா சிரிப்பா திடீர்னு பார்த்தா எதையாவது தூக்கி போட்டு உடச்சிட்டு இருப்பா திடீர்னு பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா கவனிச்சுக்குவா இப்படி அவளுடைய அவளுடைய எண்ணங்கள் அவளுடைய திங்கிங் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இதாகும் இதெல்லாம் சமாளிச்சு தன்னுடைய குழந்தைய எப்படி எல்லாம் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவளே வந்து ஒரு இதை போட்டுக்கிட்டு தன்னுடைய குழந்தைய ரொம்ப அன்பா கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மீனாவுடைய தோழி வந்து இறந்து போயிடுறா அந்த செய்தி உங்களுக்கு கேட்டுச்சு ரொம்ப நெருங்கிய தோழி அது கண்டிப்பா போகியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கா அப்படி இருக்கும்போது தன்னுடைய குழந்தைய அந்த தூக்கிட்டு போனா கூட்டிட்டு போனா எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி பேசுவாங்களே அதை கேட்டு நம்மளால மனசு தாங்காதே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தன்னுடைய குழந்தைய வீட்டுலயே விட்டுட்டு போறதுக்கு முடிவு பண்றா ஆனா தன்னுடைய கணவன் மேலையும் ஒரு பக்கம் நம்பிக்கை இல்லை தன்னுடைய கணவன் தன் குழந்தைய ஒழுங்கா பார்த்துப்பாரா ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் தன்னுடைய கணவன் கிட்ட இந்த மாதிரி ரெண்டு நாள் போகியே ஆக வேண்டிய வேலை இருக்குங்க எப்படியாவது நீங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாளா தன்னுடைய கனவனும் நான் கண்டிப்பா குழந்தைய பாத்துக்கிறமா நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்ற இல்ல இல்ல நீங்க எப்ப பார்த்தாலும் இருப்பீங்க நீங்க அந்த நேரத்துல குழந்தைய கவனிக்க நானு பாத்துக்கிறேன் எனக்கும் அவ குழந்தைதான் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாராம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பத்திரம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தைக்கு ஒரு மிருத்தம் விட்டுட்டு அவ கிளம்புறான் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவங்க இவ வந்து தன்னுடைய குழந்தைய சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் முகில் வந்து ஆளுதான் வளர்ந்துகிட்டே போறாளே தவிர ஆனா அவளால வந்து அதுக்கான வளர்ச்சிகள் எதுவுமே இல்லை இப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் சமாளிக்கிறதுக்கு இது பாத்ரூம்க்கு போய் குளிக்க போனா டேப்லட் திறந்து விட்டு அந்த தண்ணியே பார்த்துட்டு இருக்கா ஒண்ணுமே குளிக்காம எதுவுமே செய்யாம அப்படியே பாத்துட்டு இருக்கா அப்புறமேலுக்கு இவங்க அப்பா எப்படியோ சமாதானப்படுத்தி அவளை குளிப்பாட்டி விட்டு ஒரு வழியா அவளை அழைச்சிட்டு வந்து சாப்பாடு விட்டுறதுக்காக ரொம்ப போராடுறாரு அவ வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே அடிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஒரு வழியா அவரை உக்கார வச்சுட்டு நான் ஒரு கதை சொல்றேன் நீ வந்து ஊட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்றாராம் ஊ அப்படின்னு சொல்லறான் ஒரு ஊருல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஆரம்பிக்கிறாராம் உடனே இவ சிச்சி போப்போ நீ சொல்ற கதையே நல்லால நான் கதை சொல்லுவேன் நீ கேட்டுட்டு அப்ப எனக்கு ஊட்டி விடணும் நான் சாப்பிடறேன் அப்படின்னு அவளே சொல்றாம் சரி சரி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டே ஒரு வாய் ஊட்டி விடுறான் ஒரு ஊர்ல குருவியும் குரங்கும் இருந்துச்சான் அப்படின்னு சொல்றாரு சரி ஆஹ் ஊன்னு கேளுப்பா அப்படின்னு சொல்றான் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டே ஒரு வாய் தள்ளுறான் குருவியும் குரங்கும் இருந்துச்சான் அப்புறம் அந்த குருவியும் குரங்கும் சண்டை புடிச்சுக்கிட்டு குரங்கு தள்ளி விட்டுருச்சான் குருவி கீழே குரங்கு விழுந்துருச்சோம் அப்புறம் குரங்கு வந்து குருவி கிட்ட ஹெல்ப் கேட்டுச்சோம் ஹெல்ப் கேட்டதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பவும் ஹெல்ப் கேட்டதும் அந்த குருவி வந்து இலைய இலைய கீழே தூக்கி போட்டுச்சோம் அந்த இளமேல ஏறி திரும்ப மேல வந்து ரெண்டு பேரும் பிரிட்டாங்களாம் எப்படின்னு சொல்லி ரொம்ப குழந்தத்தனமா அவளுடைய கதையை சொல்றாம் சொல்லிக்கிட்டே கதை நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொல்றான் ரொம்ப நல்லா இருக்கடா செல்லும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரே ஒரு வாய் தான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஊட்டுறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டு ஊடுறாராம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவளை எப்படியோ அந்த தூங்க வச்சிட்டு இவரு கீழே வந்து கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லி வீட்டில இருந்தே செய்யறதுக்காக சில ஒர்க் எல்லாம் வந்து சிஸ்டம்ல பண்றதுக்காக உட்காடுறாராம் உட்கார்ந்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து இவரு கூப்பிடறதுக்கு வெளியில இருந்து யாரோ கூப்புறாங்க அந்த நேரத்தில் இவர் போற நேரத்துல இந்த பொண்ணு வந்து இந்த சிஸ்டம்ல உட்காந்து ஏதோ பாக்குறா பார்த்துட்டு இருக்கும் திடீர்னு அது வந்து ஏதோ ஆஃப் ஆயிடுது ஆஃப் ஆயிடுனோடனே அந்த நேரம் பார்த்து இவரும் பேசி முடிச்சிட்டு வராரு சிஸ்டம்ல பார்த்தோன்னே அவர் செஞ்சு வச்ச எல்லா ஃபைல்ஸும் காணும் காணணும்னே இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சதெல்லாம் காணுமே சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைய இப்படி எல்லாம் இருக்குன்னு கூட நினைக்காம அவர் பாட்டுக்கு கோபத்துல அடிச்சிடறாரு தன்னுடைய குழந்தை பயங்கரமா போட்டு அடிச்சிடறாரு இந்த குழந்தை அழுதிக்கிட்டே போயிட்டு படுத்துக்குது படுத்த உடனே இவரு உட்காந்து ஒரு வழியா சரி பண்ணி அந்த சிஸ்டம் எல்லாம் பாத்து வச்சுட்டு இருக்கும் போது அந்த போல்டருக்குள்ள பார்க்கும் போது இவளுடைய பேருக்கு உள்ளார ஒரு போல்டர் கிரியேட் ஆகி உள்ளார ஏதோ சம் ஃபைல்ஸ் இருக்கு அது உள்ளார போனா அழகழகா டிசைன்ஸுங்க அவ்வளவு ஒரு கிரியேட்டிவிட்டியான டிசைன்ஸ் இவரே பார்த்து அப்படியே திகச்சு போயிட்டாரு இந்த மாதிரி எல்லாம் நம்ம இது பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவும் ட்ரைனிங் கொடுத்தது இவங்க மனைவிதான் இந்த குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க போலையாட்டுக்கு அவ்வளவு அழகாக அந்த பொண்ணு கிரியேட்டிவிட்டி பண்ணியிருக்கா அதை பார்த்து அதுல பண்றதுக்காக தான் இந்த குழந்தை ஏதோ பண்ணிருக்கு போல இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த நேரத்துல வந்து இவரு தன்னுடைய பாஸ் அவருக்கு வந்து இது பண்ணும்போது இவரோட ஃபைல்ஸ் சென்ட் பண்ணும்போது இதையும் அனுப்புறாரு அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துல வந்து அவங்க கான்டாக்ட் பண்றாரு இந்த கிரியேட்டிவிட்டியான இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து யாரு அனுப்புனது யாரு செஞ்சது மேகநாதன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இல்லைங்க இந்த மாதிரி என்னுடைய குழந்தைதான் என்னுடைய பொண்ணுதான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கா இந்த டிசைன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே ரொம்ப பாராட்ட வேண்டியம்மா நீங்க அடுத்த முறை வரும்போது உங்க பொண்ணை வந்து கண்டிப்பா நீங்க இங்க கூட்டிட்டு வரீங்க உங்களுக்கு பெரிய பிரைஸ் தெரியணும் உங்களுக்கு எவ்வளவு ஒரு திறமை இருக்கு தெரியுமா என்ன இதெல்லாம் ஒளிச்சு வச்சு எங்கள்ட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்களா மெகநாதன் அப்படின்னு சொல்லி அவங்க பாஸ் கேட்கிறாரா அப்படியெல்லாம் இல்ல சார் நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு திரும்ப தன்னுடைய குழந்தைய பாக்குறதுக்கு போறாராம் கதவு திறக்கிறாரா அவருடைய பொண்ணு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காளாம் அம்மா வந்து கேக்குறா அப்பா உன்னை நல்லா பாத்துக்கிறாரு அம்மா அப்பா சூப்பரா பாத்துக்கிறாருமா அப்பா ஏதாவது அடிச்சுட்ட சேச்சா அப்புறம் சேச்சா என்ன அப்பா அடிக்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப வெகலித்தனமா அடிக்கவே இல்ல என் அப்பா சூப்பரா பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கொஞ்சல்லா பேசி வைக்கிறாளாம் வச்ச உடனே அவங்க அப்பா பாத்துட்டு இருந்த அப்பா வந்து தன்னுடைய குழந்தைய தூக்கி அப்படி அஹ் இருந்து அவருக்கு ஆனந்த கண்ணீர் என் செல்ல மகளே குழந்தைய தூக்கி கொஞ்சம் நம் வீட்டில் இருக்கிறவர்கள் அவர்களையும் சகமனிதர்களாக பார்க்கலாமே நன்றி வணக்கம் நற்றினை வழங்கிய இந்த நிகழ்ச்சி உங்களை கவர்ந்திருந்தால் லைக் செய்யுங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ச்சியாக பெற விரும்பினால் உங்கள் நண்பர்களுக்கும் இப்பகுதியை வழங்க ஷேர் செய்யுங்கள்